நமது நற்றினை வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் ஜனவரி பதினேழு இரண்டாயிரத்தி இருபது பொது அறிவு குவியலுக்காக கந்தர்புட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று இந்தியாவில் முதல் காற்றில் இருந்து தண்ணீரை பிரித்தெடுக்கும் கருவியானது தெலுங்கானா மாநிலத்தில் உள்ள சகந்தராபாத் நகரத்தில் உள்ள ரயில் நிலையத்தில் தொடங்கப்பட்டுள்ளது இரண்டு இந்திய ரயில்வே பாதுகாப்பு படையின் புதிய பெயர் ரயில்வே பாதுகாப்பு சேவை அதாவது ரயில்வே ப்ரொடக்ஷன் மூன்று உலக தாய்மொழி தினம் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மாதம் 21 ஒன்றாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று ஆஸ்திரேலியாவின் முன்பக்க கதவு பிரண்ட் door of Australian என்று அழைக்கப்படும் நகரம் எது இரண்டு இந்தியாவின் மனித கணினி என அழைக்கப்படும் கணித மேதை யார் மூன்று இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் இஸ்ரோ எப்பொழுது நிறுவப்பட்டது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்